ம் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மனிதப் பிறவியினுடைய பெருமையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மனித பிறவி சிறப்புடையது என்றால் அந்த மனிதப் பிறவியை அடைவது அந்த மனித உடலுக்கு வேறான உயிர் என்பதை மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய மதத்திற்கு மிக மிக அடிப்படையான ஒரு கருத்து இந்த கருத்தை சரியாக உணரவில்லை என்றால் ஆன்மீகம் என்பது வெறும் பெயரளவில் மட்டுமே இருக்கும் எனவே இறைவன் எனக்கு உயிராகிய எனக்கு இந்த மனித உடலை தற்காலிகமாக கொடுத்திருக்கிறார் இந்த உடல் நீண்ட நாள் வாழும் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை அது இந்த உடல் எனக்கு நன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தர்மும் தான் செய்தல் அரிது என்று பெரியோர்கள் பாடி பாடியிருக்கிறார்கள் அதாவது மனித உடல் கிடைப்பது மட்டுமல்ல அதிலே ஊனம் இல்லாமல் இருக்க வேண்டும் எந்த வகையான ஊனமும் இல்லாத ஒரு உடல் கிடைக்க வேண்டும் அப்படியே கிடைத்தாலும் தெளிவான சுய அறிவும் சாஸ்திர ஞானமும் வேண்டும் ஞானமும் கல்வியும் ஞானம் என்றால் சுய அறிவு கல்வி என்றால் சாஸ்திர ஞானம் அப்படியே சுய அறிவும் கல்வியும் இருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டுமே நாம் பிறருக்கு எல்லா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் திறமை பொருள் எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனோபாவமும் ஒழுங்கான முறையான வாழ்க்கை வாழக்கூடிய தர்மத்தை கடைபிடிப்பதும் அரிது தானமும் தர்மமும் தான் செய்தல் அரிது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி தானமும் தர்மமும் செய்தால் வானவர் நாடு வழி திறந்துடுமே என்றும் பாடினார்கள் வானவர் நாடு என்றால் அமைதி ஆனந்தம் நிறைவு திருப்தி முழுமை என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் எனவே உயிர்கள் வேறு உடல்கள் வேறு என்ற ஒரு கருத்து மிக மிக முக்கியமானது எனக்கு இந்த அரிதான உடல் கிடைத்திருக்கிறது இந்த உடலை நான் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிலே ஆழமாக இருக்க வேண்டும் திருமூலர் அழகாக பாடியிருக்கிறார் பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தாரே இந்த பாடலே உங்களுக்கு எளிமையாக புரியும் திருமந்திரத்தினுடைய பாடல்கள் நமக்கு எளிமையாக பல பாடல்கள் அமைந்திருக்கின்றன எனவே பெருதற்கரிய பிறவியை பெற்றிருக்கிறோம் என்பதை தினந்தோறும் ஒவ்வொரு கணமும் நாம் உணரக்கடமை பெற்றிருக்கிறோம் உயிர் பிறவாதது அழியாதது மனம் கூட தோன்றுவதுமில்லை அழிவதும் இல்லை மாறுகிறது ஆனால் உடல் மட்டும் வந்து போகிறது எனவே இந்த உடல் வாழ்க்கையில் உண்மையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய பகுத்தறிவு அல்லது சுய அறிவின் துணை கொண்டு சாஸ்திரங்களின் துணை கொண்டு ஆராய்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் சாஸ்திரம் ஜோதிஷ்பிரகாசார்த்தம் தர்சனம் புத்திராத்மனஹா தாபியாம் நரசயுக்தாபியாம் பிரச்சரன் நாபராத்திய மதிநுட்பம் நூலொடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் நிற்பவை என்ற கருத்தை உணர்ந்து அதாவது நம்முடைய சுய அறிவையும் சாஸ்திர அறிவையும் இணைத்து மனித உடல் நமக்கு கிடைத்திருப்பது மிக அரிதான ஒரு வாய்ப்பு என்பதை ஆழமான மனதில் எப்பொழுதும் வைத்து வேண்டும் இதுவே இன்றைய ஆழ்ந்த சிந்தனை இந்த சிந்தனை பலமாக இருந்தால் இந்த வாழ்க்கையை நாம் செம்மையாக வாழலாம் என்பதை இன்றைய சிந்தனையாக தெரிவித்து அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் ஹரிஓம்